ம் ஸ்ீாமேந்திரம்ைபாய சூத்திரு முந்திரம் ீங்கயிரம் மேஷி கி நி ஸ்ரீதத்தம் ஹியதூத்தம் ஸ்ரீராமிருஷ்ணாந்திரம் ஸ்ய பிரியம் அஸ்மூரு சனோஸ் மேவ மாதமே மேவச்ச சாா த்தமேவிரவிணம் மேவமேவ நமோதிமையோ வம்ச ஷிபியோ மஹோ நமோ குருபோபிரவரோவ்வாஹமஸ் சன சீரியவை தேஜஸ்வினாவை ஓ கடோப முதல மூணாவது வல்லி பத்தாவது மந்திரிபியே பரம் மன மனசு பராமன் பர மகம் அத்த அவியுருஷப்பரம் கிச்சி சா கராோமா திருஷ்ணா சூக்மயா சூக்மதரிசிபி உபனிஷத் ஆத்மா ரெண்டு இருக்குன்னு சொல்லி தர்மஜானம் பிரம்மஜானம் ரெண்டையும் வாழ்க்கையில் அடையணும் அப்படிங்கிற விஷயத்தையும் சொல்லி பிறகு வாழ்க்கையை ஒரு தேர் பயணத்தோடு ஒப்பிட்டு ஏழு விஷயங்களை பற்றி தெளிவாக புரிஞ்சிடணும் ஆக வாழ்க்கையில் நமக்கு அர்த்த காமம் தர்மங்கூட பரம புருஷார்த்தம் கிடையாது சாஸ்திரத்தில் இது புருஷார்த்தம்னு பேர் பணம் சம்பாதிக்கிறது ஒரு முயற்சி பணம் சம்பாதிக்கிறது நம்மளை காப்பாற்றிக்கிறது இந்த உடம்பை காப்பாற்றிக்கிறதுக்கான முயற்சி அர்த்த புருஷார்த்தம் இந்த உடம்புக்கு சுகம் கொடுக்கறதுக்கான முயற்சி காம இந்த உடம்பை நல்ல காரியத்துக்கு உபயோகப்படுத்திக்கணும்னு ஆசைப்பட்டு முயற்சி பண்ணுறது தர்ம இந்த உடம்பை பயன்படுத்தி ஜீவாத்மா மோக்ஷம் அடையிறது மோக்ஷ அஹ அர்த்த புருஷார்த்தம் தர்ம புருஷார்த்தம் மோட்ச புருஷார்த்தம் வாழ்க்கையில் நம்ம இதைத்தான் பண்ணிகிட்டு இருக்கோம் ஆனால் சாஸ்திரம் அதை விவஸ்த பண்ணி ஒழுங்குபடுத்தி சொல்கிறது ஆக இது நாளும் வேணும் ஒன்னுதனுக்கு உடம்பை காப்பாற்றிக்கணும் உடம்புக்கு சுகம் கொடுக்கறதான் நம்ம அதை அட்ஜஸ்ட் பண்ண வேண்டியிருக்கு உடம்பு சுகங்கல உடம்புக்குள்ளே இருக்கிற நாம் தான் அதை பண்ணுறோம் ஆனால் உடம்பை எதுக்காக பயன்படுத்தணுங்கிறது தெரியாமையே உடம்பே நாமன்னு நினைக்கிறதுனால வர்ற வினை தான் இதெல்லாம் உடலே நான் அப்படின்னு நாம் நினச்சிக்கிற காரணத்தினால்தான் நமக்கு அர்த்தகாமமே தாற்பரியமாக போய்டுருது அர்த்தகாமமே வாழ்க்கையில் சந்தோஷத்துக்கு காரணம்னு நினைக்கிறோம் தர்மமே முழு சந்தோஷத்துக்கு காரணம் இல்லைங்கிற போது அர்த்தகாமம் எப்படி சந்தோஷத்தை கொடுக்க முடியும் தர்மமே முழு சந்தோஷத்துக்கு காரணம் இல்லைன்னு தானே பகவான் சர்வ தர்மான் பரித்தியஜ சொல்கிறார் ஆகவே ஜாகிரதையாக புரிஞ்சுக்கணும் ஆக இந்த அர்த்த புருஷார்த்தமும் காம புருஷார்த்தமும் வேணும் அது வந்து அளவாக இருக்கணும் இந்த இப்போ இங்கே ஆசிரமம்னால் எதுக்கு இருக்குது எல்லாம் எல்லாேருக்கும் நம்ம உடம்பு இருக்குது நமக்கு வேண்டிய சௌகரியங்கள் இருக்குது இந்த உடம்பை இதை படுக்க வைக்கிறதுக்கு ஒரு பெட்டு இருக்குது இதை குளிப்பாடுறதுக்கு பாத்ரூம் இருக்குது இதில் இருக்கிற மலங்களெல்லாம் தியாகம் பண்ணுறதுக்கு வேண்டிய வசதி இருக்குது எல்லாத்துக்கும் பண்ணி வச்சு இதுக்கு சாப்பாடு கொடுக்குறதுக்கு ஏற்பாடு இருக்குது இதெல்லாம் அர்த்த புருஷார்த்தந்தான் ஆனால் நம்ம அதில் கம்ஃபர்ட்டாக இருக்கணும்னு நினச்சோன்னு வச்சுக்கோணேன் இதுக்குனால் ரொம்ப சுகம் கொடுக்கணுன்னா சென்ட்டு போட்டுக்கிறது அப்புறம் வந்து ட்ரெஸ்ஸை ரொம்ப இது பண்ணுறது ஆபரணங்களை போடுறது இதெல்லாம் காம புருஷார்த்தத்துக்கு அதுலேயே நிறைய அதில் அளவு நிறைய இருக்குது அதுலேயே தாரதமியம் நிறைய இருக்குது அர்த்த புருஷார்த்தத்துலேயே கிரடேஷன் இருக்குது காம புருஷார்த்தத்துலேயும் க்ரெடேஷன் இருக்குது தர்ம புருஷார்த்தத்துலையும் கிரடேஷன் இருக்குது எவ்வளவு எனக்கு இவ்வளவு பூஜைக்கு நான் கலந்துக்க வேண்டிய அவசியம் இல்லை ஏதோ கொஞ்சம் இப்படிப்படி அப்படி சொல்கிறோம் இல்லையா அப்போ வந்து புண்ணியம் பண்ணுறதுலேயும் க்ரெடேஷன் இருக்குது சில பேர் எல்லாத்துலேயும் கலந்துக்கணும்னு நினைப்பாங்க சில பேர் இது போறோன்னு நினைப்பாங்க அது புண்ணியம் பண்ணுறதுலேயும் இவ்வளோ புண்ணியம் பண்ணால் போகிறோம் ஓவர் புண்ணியம் ஆண்டாம் அப்படின்னு நினைக்கிறவங்களும் இருக்காங்க அவ்வளோ புண்ணியம் நான் சம்பாதிக்கணும்னு ஒன்று ஆசைப்படலை ஆனால் தெரியணுமே இப்படி பு இப்படிலாம் ஒன்று இருக்குதுன்னு தெரியணுமே இதைத்தான் குழந்தையிலே சொல்லி கொடுக்கணும் இந்த புருஷார்த்த நிச்சயங்கிறது சின்ன வயசுலயே வந்துடணும் இந்த புருஷார்த்த நிச்சயம் இல்லைன்னு சொன்னால் லைஃபே அவுட் அப்புறம் ஜோசியந்தான் பார்க்கணும் ஜோசியம் பார்த்துட்டு என் கஷ்டப்பட்டு இருக்க வேண்டிதான் சுகதுக்கத்துக்கு காரணமே தெரியாமல் அவஸ்தப்பட வேண்டியதான் ஆஹ அர்த்தம் காமம் தர்மம் இதெல்லாம் இப்போ மேலே வந்திருக்கும் இப்போ பேசிகிட்டுருக்கிற விஷயம் என்னதுன்னா மோட்ச புருஷார்த்தம் இந்த மோக்ஷ புருஷார்த்தத்தை ரெண்டு விதமாக நம்ம பார்க்கலாம் துவைத்த சித்தாந்திகள் சொல்கிற மோக்ஷரூபமும் அத்வைத சித்தாந்திகள் சொல்கிற மோட்ச ஸ்வரூபமும் பேதம் இருக்கு துவைத சித்தாந்திகள் மோட்சத்தை சாத்தியமாக சொல்கிறார்கள் அத்வைத சித்தாந்திகள் மோட்சத்தை சித்தமாக சொல்லுகிறார்கள் பெரிய வித்தியாசம் துவைத்த சித்தாந்திகள் ரெண்டே சித்தாந்தந்தான் இன்றைக்கு அது விசிஷ்டாத்வைதம் போடுங்கோ என்னத்தை போடுங்கோ சுத்தாத்வைதங்கிறாங்க துவைத்தாத்வைதம்ங்கிறாங்க என்ன போட்ட ரெண்டே சித்தாந்தம்தான் அத்வைத சித்தாந்தம் துவைத சித்தாந்தம் ஆக துவைத சித்தாந்திகள் முக்தியை அடையப்படுவதாக சொல்கிறார்கள் இறைவன் அருளால் அடையப்படுவது முக்தி என்பது துவைத சித்தாந்தத்தின் சாரம் அத்வைத சித்தாந்தத்தின் சாரம் என்னவென்றால் மோட்சம் என்பது அடையப்படுவதல்ல அறிந்து கொள்ளப்படுவது அது நமது முயற்சியால் பெறப்படுவது இறைவன் அருள் இருக்கிறது இறைவன் அருளுக்கு ஒன்றும் பஞ்சம் இல்லை ஆகையினால நம்முடைய முயற்சியால் அதை தெரிந்து கொள்ள வேண்டும் ஈஸ்வர பக்தியோட சாஸ்திர பக்தியோட குரு பக்தியோட தெரிஞ்சுக்கணும் முயற்சி முக்கியம் பிரயத்தனம்தான் அவர்களும் துவைத சித்தாந்திகளும் பிரயத்தனத்தை சொல்கிறார்கள் என்னதான் நீ பிரயத்தனம் பண்ணாலும் ஈஸ்வரன் நம்ம என்ன சொன்னோம் ஈஸ்வரன் நல்லாவே அனுகிரகம் பண்ணுறார் நம்ம தான் பிரயத்னம் பண்ணணுங்கிறோம் பாருங்க ரெண்டும் குரல் ரெண்டு பேருமே ஈஸ்வர பக்தர்கள் எல்லாரும் ஈஸ்வர விரோதி கிடையாது ஈஸ்வர பக்தர் அத்வைத்தியும் ஈஸ்வரன்கிட்ட அப்படி பக்தி பண்ணுறான் துவைத்தியும் ஈஸ்வரன்கிட்ட பக்தி பண்ணுறான் ஆனால் ஈஸ்வரனுக்கும் தனக்கும் உள்ள சம்பந்தத்தை துவைத்தி பார்க்குற விதம் வேறு அத்வைத்தி ஈஸ்வரனுக்கும் தனக்கும் உள்ள சம்பந்தத்தை பார்க்குற விதம் வேறு இந்த அண்டர்ஸ்டாண்டிங்கில் டிஃப்ரென்ஸ் இருக்குது ஆக மோக்ஷ புருஷார்த்தம் அதுக்குத்தான் இப்போ நம்ம உபனிஷத்து மோக்ஷ புருஷார்த்தத்துக்கான ஞானத்தை சொல்றது ஞானத்தை கொடுக்குறது முக்தி பக்தியாலா ஞானத்தினாலா முக்தி பக்தியாலா ஞானத்தினாலா பக்தியினால் ஏற்படும் ஞானத்தினால் முக்தி முதல்ல துவைத்த ஞானம் துவைத்த பக்தி அப்புறம் அத்வைத்த ஜானம் துவைத்த ஜானம் துவைத்த பக்தி அத்வைத்த ஜானம் பகவான் கீதையில் தெளிவாக சொல்லியிருக்கிறதெல்லாம் எங்கிட்ட பக்தி பண்ணுறவனுக்கு நான் ஞானத்தை கொடுக்குறேன்னா என்ன அர்த்தம் ஆஹ் அத்வைத்திகள் இன்னும் ஈஸ்வர பக்திக்கு விரோதி கிடையாது சொல்ல போனால் அத்வைத்து தான் நன்னா பண்ணுறான்னு சொல்லுவோம் ஏன்னா புரிஞ்சாச்சு பகவானுக்கும் எனக்கு இருக்கிற சம்பந்தம் எப்படின்னு புரிஞ்சாச்சு அவன் சாத்தியத்துக்காக பக்தன் பண்ணுறான் இவன் சித்தன் அதனால கிருஷ்ணர் நல்லா பிரிச்சார் ஆர்த்தோ ஜிஜாசுர் அர்த்தார்த்தி ஞானீச்ச பரதரிஷப சதுர்விதா பஜந்தேமாம் ஜனா சுகிருத்தினோர்ஜுன ஆர்த்தோ ஜிக்ஞாசுர் அர்த்தார்த்தி ஞானீச்ச பரதரிஷப நாலு பேர் என்னை பூஜை பண்ணுகிறார்கள் கஷ்டத்தில் இருக்கிறவன் என்னை பக்தி பண்ணுறான் இன்னும் அர்த்தார்த்தி பக்தி ஆர்த்த பக்தி ஜிஜ்சுபக்தி இதெல்லாம் ைதி ஜானிபக்திங்கிறது என்னதுன்னா தஷாம் ஜானி நித்தயுத்திர்ஷிய ஸ்லோகத்தை என்ன பிரிக்கவும் முடியும் தஷாம் ஜானி நித்தயுத்தர் பிரியோத் அஹம் சம பிரிய உதாரை ஜானித் ஆத்மே மஸித்துக்தாத்மா மாமே வானுமாதி ஏழாவது அத்தியாயத்தில் கிருஷ்ணர் இதெல்லாம் சொல்கிறார் ரொம்ப நாளுக்கு அப்புறம் தான் புரியுங்க பகூ நாம் ஜன்மநாம்தே ஜானவான் மாம் பிரபத்தை இதுதான் நிறைய கவன விசாரம்லாம் பண்ணணும் இல்லை ஜானவான் மாம் பிரபயத்தை வாசுதேவமி சமஹாத்மா சுதுர்லபா சரி நம்ம படிக்கிற போது ஞாபகம் வச்சுக்கணும் இன்னும் எனக்கு மோட்சம் வேணுங்கிறவன் தான் இது படித்து புரிஞ்சிக்க முடியும் எனக்கு அதெல்லாம் வேண்டாம் சுவாமி எனக்கு அர்த்தம் போரும் காமம் போரும் அப்படின் ஆனால் அர்த்த காமத்துக்கு குறவே இருக்கப்படாது அர்த்த காமமே குறைவு தான் அர்த்த காமத்துக்கு குறவே இருக்கப்படாதுன்னு அர்த்தமும் காமமும் எப்போவும் குறைவு உள்ள வஸ்து தான் அது அதில் பூர்ணத்துவம் எங்கே கிடைக்க போகிறது அர்த்தத்தில் ஒரு நிறைவு எங்கே ஏற்பட போகிறது காமத்தில் எங்கே நிறைவு ஏற்பட போகிறது தர்மத்திலேயே நிறைவு ஏற்படாதுன்னு சொன்னால் அர்த்த காமத்தில் எங்கே நிறைவு ஏற்படும் மனசில் செல்வத்தால் மனதிற்கு நிறைவு ஏற்படுமா புல இன்பங்களால் மனதிற்கு நிறைவு உண்டாகுமா புண்ணிய செயல்களால் மனதிற்கு நிறைவு ஏற்படுமா எதனாலும் ஏற்படாது ஏன்னா என் ஸ்வரூபமே நிறைவு நான் நிறைவை தேடுற வரைக்கும் எனக்கு நிறைவு கிடைக்காது என்னை நிறைவாக நான் புரிஞ்சுண்டா போரும் அது எப்படி என்னை நிறைவாக புரிஞ்சுக்கிறது நிறைவு தான் நீ தத்துவமசின்னு சாஸ்திரம் எதை பார்த்து சொல்கிறது செபத்தை பார்த்தா சொல்கிறது தத்துவமசின்னா என்ன அர்த்தம் நீ அதுவாக இருக்கிறாய் நீ அதுவாக இருக்கிறாயினா எதுவாக இருக்கிறாய் எந்த இறைவனை நீ வழிபடுகிறாயோ அந்த இறைவனாகவே நீ இருக்கிறாய் ததேவ பிரம்மத்துவம் வித்தி நேதம் இதம் எதிதம் உபாசத்தே உபனிஷத் சொல்வது கேனோபனிஷத் அதுவே பிரம்மம் அது நீயே என்று தெரிந்து கொள் நீ வழிபடப்படும் பொருளாக இறைவன் இல்லை என்கிறது கேனோபனிஷத் ததேவ பிரம்மத்துவம் வித்தி நேதம் எதிதம் உபாசத்தே நீ வழிபடப்படும் பொருளாக இறைவன் இல்லை அதனால்தான் திருமூலர் சொன்னார் தன்னையே அர்ச்சிக்கத்தான் இருந்தானே தன்னை அறிய தனக்கு ஒரு கேடில்லை தன்னை அறியாமல் தானே கெடுகின்றான் தன்னை அறியும் அறிவை அறிந்த பின் தன்னையே அர்ச்சிக்க தானிருந்தானே ஜீவனாரென்ன சிவனாரென்ன வேறில்லை ஜீவனார் சிவனாரை அறிந்திலார் ஜீவனார் சிவனாரை அறிந்த ஜீவனார் சிவனாராயிட்டிருப்பரே இப்படிலாம் நிறைய பாட்டெலாம் இருக்கு இது புரிஞ்சுக்கணும் அதுக்காக தான் என்ன விஷ்ணுவோட பரமபதம்லாம் சொல்லி அந்த விஷ்ணுவோட பரமபதம் எங்கே இருக்குதுன்னு தேடாதே அந்த விஷ்ணுங்கிறது நீதான் அந்த பரமபதம் நீதான் அப்படி பல கோணங்களில் உபநிஷத்து உபதேசம் பண்ணுறது ஆக இந்திரியங்களை காட்டிலும் இந்திரிய விஷயங்கள் சொன்னோம் சூக்ஷ்மம் பூத சூக்மங்கள் அதெல்லாம் அப்படியே ஒன்று கொண்டு போய் புத்தியிலேருந்து டோட்டலுக்கு போயிட்டார் எஷ்டியிலேருந்து சமஷ்டிக்கு போய் வெஷ்டி சமஷ்டி டோட்டல் இண்டிவிஜுவல் ரெண்டு அன்றரியி சி அீவன் ஈஸ்வரன் இது ரெண்டு மே பிரணி கல்பித்திரம் ஜகச்சம் சின்மாத்திர விஸ்தரித்தைத்தவித்தையா திரிணையா சேஷம் மயக்கல் என்று மனிஷா பஞ்சகத்தில் சொல்லப்பட்டு அப்புறம் நான் சொன்னார் மகத்தை காட்டிலும் அவ்யக்தம் மாயா மாயையை காட்டிலும் அந்த சுத்த சைத்தன்யம் பரப்புருஷன் அது வேறு யாரும் இல்லை நான் தான் அது பரகா புருஷாக நான் கண்ணை மூடின்னா எங்கேயும் தேடப்படாது உள்ளுக்குள்ளேயும் தேடப்படாது வெளியிலையும் தேடப்படாது கண்ணை திறந்துண்டும் தேடக்கூடாது கண்ணை மூடிண்டும் தேடக்கூடாது தேடப்படும் பொருள் தேடுபவனே தேடப்படும் பொருள் எங்கே எங்கே நாங்கள் சொன்னேன் இல்லையா ஸ்டார்டிங் பாயிண்டே டெஸ்டினேஷன் ஸ்டார்டிங் பாயிண்டே டெஸ்டினேஷனாக என்ன பண்ணுறது எங்கே போகிறது போக்காவது வரவாது ஆஹ் புருஷான் நபரம் கிஞ்சித்து அந்த சைத்தன்யத்துக்கு வேற அதுக்கு மேலே ஒன்றும் கிடையாதுன்னு அர்த்தம் அதுக்கு அந்நியமாக ஒன்றும் கிடையாதுன்னு அர்த்தம் இருக்குது புருஷான் நபரம் கிஞ்சித்து சா காஷ்டா சா பராகதி அதுவே முடிந்தது எண்டு முடிவு மாறி முடிவு முடிவேது தொடக்கமேது இடையேது ஆதியாவது மத்தியமாவது அந்தமாவது ஆதி மத்தியாந்தமெல்லாம் கல்பித்தம் இடமும் தேசமும் காலமும் கற்பிக்கப்பட்டதுன்னு சொன்னால் ஆதி மத்தியம் அந்தமெல்லாம் எதில் வரும் காலத்துக்குள்ளதான் வரும் மாயா கல்பித்த தேச கால கலனா மாயா அக்கல்பித்த தேச கால கலனா வி சித்திரை சித்திரீக வந்து சூப்பர் இம்போசிஷன்னா டைம் அண்ட் ஸ்பேஸ் தூங்குறபோது டைம் ஆகுது ஸ்பேஸ் ஆகுது புரிஞ்சுக்கணும் நல்ல காலமெல்லாம் வரப்போகிறது கெட்ட காலமெல்லாம் போக போகிறதுன்னா காலமே இல்லைங்கிற நல்ல காலமாவது கெட்ட காலம் ஆகுது உனக்கு காலமே இல்லைங்கிற காலங்கிறது ஒரு கற்பனைங்கிறது என்றைக்கு புரியறதோ அன்றைக்கி தான் உனக்கு நல்ல காலம்னா இல்லையா என்றைக்கி காலம்ங்கிறதே ஒரு கற்பனைங்கிறது உனக்கு தெளிவாக புரியறதோ அன்றைக்கி தான் உனக்கு நல்ல காலம் ஆகையினால் என்னாச்சுன்னா சா பராகத்திகி இதை புரிஞ்சுக்கிண்டா நிம்மதி இல்லாட்டி நிம்மதியை தேடிகின்றே இருக்க வேண்டிதான் கல்கண்டு இனிப்பை தேடுற மாதிரி கல்கண்டே இனிப்பை தேடித்தினா என்னை கெதியாக இருக்கும் கல்கண்டு எல்லாத்துக்கும் இனிப்பை கொடுக்கறது எல்லாத்துக்கும் இனிப்பை கொடுக்குற கல்கண்டு இனிப்போ தேடித்துன்னா அந்த கல்கண்டு அறியாமல் தானே அது மாதிரி தான் நம்மளும் கல்கண்டு வந்து ஜட பொருள் அதுக்கேது அறிவுன்னெலாம் நீங்கள் கேட்கலாம் உதாரணத்துக்காக சொல்லியிருக்கோம் கல்கண்டுக்கு கல்கண்டு தன்னைத்தானே எப்படி சுவைக்க முடியும் நெருப்பு தன்னைத்தானே எப்படி சுட்டுக்க முடியும் நெருப்பு எல்லாத்தையும் சுடுமே நெருப்பு தன்னைத்தானே எப்படி சுட்டுக்க முடியும் கல்கண்டு எல்லாத்துக்கும் இனிப்பை கொடுக்க முடியுமே தவிர தன்னைத்தானே எப்படி இனி தன்னை கல்கண்டு எப்படி தன்னோட இனிப்பைத்தானே எப்படி அனுபவிக்க முடியும் அது மாதிரி தான் ஆனந்த ஸ்வரூபமான நம்முடைய ஸ்வரூபத்தை நாமளே எப்படி அனுபவிக்க முடியும் புரிஞ்சுக்கணும் அவ்வளோதான் புரிஞ்சுன்னு பேசாமல் அமைதி அடையணும் புரியலையே நான் படிச்சுட்டு டாக்டர் இந்த கண்ணாடி போடுற மாதிரி தான் வச்சு தெரியுதா இப்போ இப்போ இப்போ அந்த கீழே எழுத்தபடி இப்போது இப்போது சரி இப்போது முண்டகோபன் நிஷத்து கேனோப்ப நிஷத்து கட்டோப்ப நிஷத்து பகவத்கீதை பத்து தடவை புரியறதாண்ணா எத்தனை நாளைக்கு இப்படி பண்ணிகிட்டு இருக்கிறதுண்ணா புரிகிற வரைக்கும் பண்ண இப்போ தெரிகிறது எப்படின்னா அப்பா விட்டுடுண்ணா அது வரைக்கும் கேட்டுகிட்டே இருக்க வேண்டியதான் இப்போ புரிய தெரியுதா இப்போ தெரியுதா இப்போ தெரியுதா டாக்டர் கேட்குற மாதிரி இந்த உபநிஷத்தில் புரிஞ்சுதா இப்போது ம் எழுத்து தெரியுறதா என்ன போர்டே தெரியலண்ணா என்ன பண்ணு இப்போ கடைசியாக பார்த்தா மந்திரம் அதனால தான் என்ன சொல்கிறார் சங்கராஜர் நிறைய விளக்கம் சொல்கிறாருங்க சர்வேஷு பூத்தேஷு ந பிரகாசத்தே ஏஷஹா ஆத்மா சர்வேஷு பூதேஷு குடஹா சன் ந பிரகாசத்தே எங்கேயோ தேடுறான் வெளியில் தேடுறான் உள்ளே தேடுறான் கண்ணை மூடின்ட்டு அப்படியே யோசிச்சு யோசிச்சு பார்க்குறான் ஒன்றும் தெரிய மாட்டேங்கிறது நீ கண்ணையும் திறக்க வேண்டாம் கண்ணையும் மூட வேண்டாம் சாதாரணமாக நார்மலாக இருப்பா போகும் புரிஞ்சுன்னு இருந்தால் போ ஓணுன்னா தேவைப்பட்டால் கொஞ்சம் வேணால் மூடிச்சோம் ஓணுன்னா தேவைப்பட்டால் திறந்துக்கோ கண்ணை திறக்கிறதுனாலேயோ கண்ணை மூடுறதுனாலேயோ நீ பார்த்துவிட முடியாது பார்க்கப்படும் பொருளாக பார்க்க முடியாது எண்ணாயிரத்தாண்டு யோகம் இருக்கினும் கண்ணார் அமுதினை கண்டறிவாரில்லை ஆகின்ற ஆத்மத்வாத் அதுவாகவே நீ இருப்பதால் அதை எப்படி பார்க்க முடியும் நீ உள்ளே உள்ள தேடினாலும் நீ தான் நீ தான் அந்த உள்ள தேடுறவன் தேடுறவன் தான் நீ தேடுபவனே தேடப்படும் பொருள்னு சொன்னதுக்கப்புறமும் கம்யூனிகேட் ஆகலனா என்ன பண்ண முடியும் ஆக சர்வேஷு பூத்தேஷு கூடஹா கூட மறைந்திருக்கிறது சொல்லப்போனால் அது ஸ்பஷ்டமாக இருக்குது நான்கிறத விட என்ன ஸ்பஷ்டம் இருக்குது ஆதிசங்கரர் பகவத்கீதையில் பதினெட்டாம் அத்தியாயத்தில் கடைசி ஐம்பதாவது ஸ்லோகத்துக்கு ஒரு வியாக்கியானம் பண்ணியிருக்கார் அதில் சொல்கிறார் ஆத்ம ஜியானத்தை மாதிரி சுலபமான ஜானம் கிடையவே கிடையாதுங்கிறார் ஆனாலும் ஜனங்களுக்கு என்னென்னா அவங்க எதையோ கண்ட கண்ட புஸ்தகத்தெல்லாம் தப்பு தப்பாக படித்து சம்பிரதாயமாக படிக்க வேண்டிய புஸ்தகத்தெல்லாம் சரியாக படிக்காததுனால நல்லவங்க தான் எல்லோரும் நல்லவர்கள் தான் ஆனால் அவர் ஏதோ ஒரு ஏக்கத்திலேயே வாழ்க்கையை கழிக்கணும்னு நினச்சா என்ன பண்ண முடியும் சந்தோஷத்தில் வாழ்க்கையை கழிக்கிறதா ஆன்மீகத்தில் நான் ஏங்கிகின்றே இருக்கேன் என்றைக்கித்தான் இந்த காட்சி வரப்போகிறதோ தெரியல சுவாமி நானும் அறுபத்தஞ்சு வருஷமாக ஆன்மீகத்தில் இருக்கேன் தேடுறேன் தேடுறேன் தேடுறேன் தேடிகிண்டே இருக்கேன் இன்னும் புரியலையே என்னைக்கு தான் அந்த இறைவன் அருள் புரிய நல்லவங்க என்ன மனசார சொல்கிறாங்க இல்லையா உள்ளதை தானே சொல்கிறாங்க ஆனால் சாஸ்திர நீ அது நீ தான்ப்பா அதுனா நான் தான் அதுங்கிறது எப்படி தெரிஞ்சுக்கிறதுன்னா உன்ன நீ தெரிஞ்சுன்னு தெ பேசுறியா தெரியாமல் பேசுகிறியாண்ணா என்னை தான் பேசுகிறேன் இன்னும் எப்படி தெரிஞ்சுட்டுருக்கேன்னு உன்னை எப்படி நீ தெரிஞ்சுக்கிட்டு இருக்கேன்னா அதுதான் தெரியலிங்கண்ணா அதான் தெரியலேன்னு சொல்லலாம் இல்லை என்ன மனசாக நினச்சின்னு இருக்கேன்னு சொல்லலாம் என்னை புத்தியாக நினச்சிட்டுருக்கேன்னு சொல்லலாம் இல்லாட்டி என்னை உடம்பாக நினச்சிட்டுருக்கேன்னு சொல்லலாம் இல்லாட்டி என்ன ஆசிரம கட்டடமாக நினச்சின்னு இருக்கேன்னு சொல்லலாம் எது வேணாலும் சொல்லலாமே நீ என்னவாக உன்னை நினச்சிட்டுருக்கேங்கிறது தானே முக்கியம் என்ன நான் நிறைவாக நினைச்சுன்னு இருக்கேனா என்ன நான் குறைவாக நினச்சின்னு இருக்கேனா சாஸ்திரம் சொல்கிறது நீ வந்து எப்போவுமே நிறைவாக இருக்கிறாய் உன்னுடைய இந்த தன்னுணர்வே கற்பனைன்னு சொன்ன விவேகம் இருந்தால் புரிய போகிறது சங்கராஜர் என்ன சொல்கிறார சொல்கிறேன் பாருங்கள் ஆக ந பிரகாசத்தை விளங்குவதில்லை ஆக இது அடையப்பட வேண்டியதில்லை தெரிந்து கொள்ளப்பட வேண்டியதுன்னு சொல்லி ந பிரகாசத்தைனா நிறைய பேருக்கு விளங்கறதில்லை அதை வந்து பாக்கியமாக அதை ஆப்ஜெக்டிவ் பண்ண பார்க்குறாங்க ஆத்மாவை தன்னையே புறப்பொருளாக பார்க்கணும்னா அது எப்படி முடியும் தன்னையே புறப்பொருளாக இல்லை அது ஏதோ ஒரு மனசையே நம்மளால் மனசுக்கே ரூபம் கிடையாது ஆனால் மனசை வந்து நம்ம அதில் இருக்கிற எண்ணங்களை அறியறதுனால மனசுன்னு ஒன்று இருக்குதுன்னு ஒத்துக்கிறோம் எண்ணங்களை அறியறோம் ஆக எண்ணங்கள் அறியப்படுவதால் அறியப்படுகிற மனம் நீ அல்லன்னு சொல்கிறோம் மனசை நீ அறியற அதனால நீ மனசு இல்லை எது அறியப்படும் பொருளோ அது அறிபவன் ஆக முடியாது அப்படிங்கிற நியாயத்தை வச்சுன்னு சொல்கிறோம் மனசுக்கே ரூபம் இல்லைங்கிற போது புத்திக்கே ரூபம் இல்லைங்கிற போது ஃபார்ம் கிடையாது என்ன ஃபார்ம் இருக்குது சோலுக்கும் ஃபார்ம் கிடையாது ஆனால் சோல் இருக்குன்னா இல்லை அது வந்து ரொம்ப ரொம்ப அணுவாக பசுமாட்டோட ரோமத்தை பிரித்தா அந்த ரோமத்தில் வந்து ஆயிரமாக பிரிச்சா அதில் ஒரு பகுதி தான் ஆத்மான்னு சொல்லி திருமந்திரத்தில் சொல்லியிருக்கு திருமந்திரத்தில் ஒரு பாட்டு அதில் வந்து பசுமாட்டினுடைய முடிய அதனுடைய ரோமத்தை எடுத்து அந்த ரோமத்தை ஆயிரம் கூற பிரித்தா அதில் ஒரு கூறு உயிருங்கிறார் அது எப்படி கண்டுபிடிப்பீங்க ஒரு ரோமம் அதை ஆயிரம் கூறாக பிரிக்கணும் ஆயிரம் கூறாக பிரித்தா அதில் ஒரு கூர் உயிருங்கிறார் அது எப்படி நீங்கள் இமேஜின் பண்ணுவீங்க கற்பனை பண்ண முடியும் இந்த மைக்ரோஸ்கோப் வச்சு பார்க்க முடியுமோ என்ன இதில் சாகிற போது சுற்றி வர கண்ணாடி எல்லாம் போட்டு அந்த உயிர் எங்கே கிளம்புறதுன்னு பார்க்கலாம் ஆக இதுக்கே ரூபம் இல்லைங்கிற போது நம்ம சாஸ்திரம் என்ன சொல்கிறது உயிரும் நீ இல்லை உணர்வு நீங்கிறது உணர்வுக்கு ஏது வடிவம் அந்த உணர்வை நான் உணர வேண்டும்னு நினைச்சா என்ன ஆகும் உணர்வை நான் உணர வேண்டும் அப்போ உணர்பவன் யார் உணர்வை உணர வேண்டும் என்று விரும்புகின்றவன் யார் அதான கேள்வி உணர்வே உணர்வை உணரணும்னு விரும்பினா எப்படி உணர்வே உணர்வை உணர முடியும் கான்ஷியஸ்னஸ்ஸு கான்ஷியஸ்னஸ்ஸாக இருக்கேன் நான் கான்ஷியஸ்னஸாக இருக்கிற நான் கான்ஷியஸ்னஸ்ஸை எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணணும்னா எப்படி எக்ஸ்பீரியன்ஸ் பண்ண முடியும் கான்ஷியஸ்னஸை எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணுற போது நான் கான்ஷியஸாக இருக்கணுமா வேண்டாமா கான்ஷியஸ்னஸ்ஸை எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணணும்னா நான் கான்ஷியஸாக இருக்கணுமா வேண்டாமா நான் கான்ஷியஸாக இருக்கணும்னா நான் கான்ஷியஸ்னஸ் இல்லாமல் கான்ஷியஸாக இருக்க முடியுமோ புரியுறதா குழப்பிறேனா கான்ஷியஸ்னஸை நான் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணணும்னா எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணுறத்துக்கு எனக்கு கான்சியஸ் இருக்கணுமா வேண்டாமா கான்சியஸ் இருக்கணும் அப்போ கான்ஷியஸ்னஸ் இல்லாமல் நான் கான்ஷியஸாக இருந்து எப்படி கான்ஷியஸ்னஸ்ஸை கான்ஷியஸாக எக்ஸ்பீரியன்ஸ் பண்ண முடியும் சுற்றுறதா சுற்றினா சுற்றிட்டு போட்டோம் சுற்றினா நல்லது தானே நல்ல விஷயத்தை நினச்சி குழப்பிக்கிறோம் மோசமான விஷயத்தை நினச்சா குழப்பிக்கிறோம் நல்ல விஷயத்தை நினச்சால் குழப்பிக்கலாமே தப்பு ஆஹா அதுக்கு எப்படி சுவாமி தெரிஞ்சுக்கிறதுன்னா புரிஞ்சு கொடுத்து ஆளை விடுங்க இல்லைண்ணா என்ன நீங்கள் தலை என்ன சொல்லுங்கோ ம் அப்படின்னா சரி கடவுள் உன்னை காப்பாற்றிட்டோம் அவ்வளோதான் ஈஸ்வரோ ரக்ஷத்துணா சரி திருஷ்யத்தே துவக்ரேயா புத்தியா நான் பிரகாஷத்தை விளங்கறதில்ல அவன் அதுவாக இருந்து கொண்டே அதை விளங்கல நான் அதுவாக இருக்கேன் நான் அதுவாக இருக்க நீசை சித்திரம் மிக நன்று காண் அப்படின்னு தாய்மான் ஒரு பாட்டில் ஒன்று நான் அதுவாக இருக்க நீசை சித்திரம் மிக நன்று கான் அந்த நீங்கிறது யாரை பார்த்து அட்ரெஸ் பண்ணுறது நான் அதுவாக இருக்கங்கிறது இங்கே குருவை பார்த்து சொல்கிறார் தாய்மாரவர் குருவை பார்த்து சொல்கிறார் நீங்கிறது வந்து குருவை பார்த்து அட்ரஸ் பண்ணுறது நான் அதுவாக இருக்க நீ செயம் மிக நன்று அந்த பாட்டை கவனித்தா தெரிஞ்சு அது மௌன குரு நினைக்கிறேன் அதில் வந்து குருக்கிட்ட சொல்கிறார் நான் அதுவாவே இருக்கிறதுக்கு நீங்க பண்ணின உபதேசம் இருக்கே அது ரொம்ப நல்லா இருக்குது அப்படிங்கிறார் நான் அதுவாயிருக்க நீசை சித்திரம் மிக நன்று கான் எந்தை வடால் ஆரம்பிக்கும் இந்த பாட்டு ஆஹ ந பிரகாசத்தே அது சொல்ல முடியாது ஊமகண்ட கனவுன்னா எப்படி இருக்கும் ஊமகண்ட கனவு ஊம நனவை சொன்னாலே நமக்கு புரியாது ஊமை கனவை பற்றி பேசுகிறான்னா நீங்கள் அவன் கனவை பற்றி பேசுகிறான்னு உங்களுக்கு எப்படி தெரியும் ஊமை பேச முடியாது ஊமை என் கண்ட கனவு போலேன்னா பெப்பே தான் புரிஞ்சுது பெப்பேன்னா புரியலேன்னாலும் பெப்பே தான் புரிஞ்சா ஆக திருஷ்யத்தே தெரிகிறதுண்ணா யாருக்குண்ணா சூக்ஷ்மதரிசிபி இதுதான் ரொம்ப முக்கியம் நுண்மையான பார்வையுடையவர்கள் நுண்மையாக கவனிக்கிறவங்க நல்லா திங்க் பண்ணுறவங்க அர்த்தம் அதுக்கு தான் பகவான் கிட்ட கேட்குறோம் அனுகிரகம் பண்ணு இந்த புத்தியை துவைத்தத்தில் கேட்குறோம் அத்வைத்த ஜானத்துக்காக பிரார்த்தனை பண்ணுறோம் சூக்ம தரிசி நோக்கரிய நோக்கு நுணுக்கரிய நுண்ணுணர்வு எண்ணுதற்கு எட்டா எழிலார் கண்டும் கண்டிலன் என்ன கண் மாயமேம்பர் மாணிக்கவாச்சர் சித்தமலம் அறிவித்து சிவமாக்கி இனையாண்ட கண்டும் கண்டிலன் என்ன கண் மாயமே பசியபிச்சன பசியதி மூட அப்புறம் என்ன இன்னொரு ஸ்லோகம் இருக்கேன் சர்வேஷு பூத்தேஷு திஷ்டம் பரமேஸ்வரம் வினஷ்யத்வ வினசியந்தம் எப்பசியி ச பசியி எவன் பார்க்கிறானோ அவன் பார்க்கிறான் எவன் உள்ளே இருந்துட்டு எல்லாத்தையும் பார்க்கறானோ அவனை பார்க்கறவன் தான் புரியுிறதோ எவன் உள்ளுக்குள்ளே இருந்துக்கிட்டு எல்லாத்தையும் பார்க்கிறான் நிறத்தை பார்க்கிறான் கண்ணை கொண்டு நிறத்தை பார்க்கிறான் காதை கொண்டு ஒலியை கேட்கிறான் மூக்கை கொண்டு மனத்தை முகர்கிறான் நாக்கை கொண்டு சுவையை உணர்கிறான் தொட்டு பார்க்கிறான் கேட்டு பார்க்கிறான் முகர்ந்து பார்க்கிறான் பார்க்குறான் பார்க்குறான் பார்த்து பார்க்குறான்னு சொல்ல மாட்டோம் இதுக்கெல்லாம் சொல்லுவோம் கேட்டு பார்க்குறேன் போம் மோந்து பார்க்குறேன் போம் சாப்பிட்டு பார்க்குறேன் சுமைச்சு பார்க்குறேன்னு சொல்லுவோம் தொட்டு பார்க்குறேன்னு சொல்லுவோம் ஆனால் கண்ணுக்கு மாத்திரம் பார்த்து பார்க்குறேன்னு சொல்ல முடியுமா சொல்ல முடியாது பார்க்குறேன்னு சொல்லு ஆனால் எல்லாத்துலேயும் பார்க்குறேங்கிறது சேர்க்கிறோம் விவகாரத்துலையே நம்ம பாஷையிலேயே நடைமுறையிலேயே நிறைய வேதாந்தம் இருக்குது நம்ம சாதாரணமாக என்ன சொல்கிறோம் ஐ ஆம் நாட் வெல்ன்னு சொல்கிற பழக்கம் இங்கிலீஷில் இல்லையா தமிழில் நான் சரி இல்லைன்னு எப்படி இருக்கும் இங்கிலீஷில் ஐ ஆம் நாட் வெல் இல்லையா இங்கிலீஷில் இப்படி தானே ஐ ஆம் நாட் வெல் இங்கிலீஷில் சொல்லலாம் தமிழில் அப்படியே டிரான்ஸ்லேட் பண்ணி பாருங்க நான் சரியில்லாமல் இருக்கிறேன் சொல்ல மாட்டோம் நம்ம பாஷையிலே என்னென்னா என்னோடய உடம்பு சரியாக இல்லை ஏன் உடம்பு சரியாக இதுதான் இதான் முக்கியமான விஷயமே சில சமயம் என்ன பண்ணுறோம் நான் கிச்சனுக்கு போகிறேன் வச்சு நான் வந்து வித்யாப்பீடத்துக்கு போகிறேன் அப்படின்னு சொல்கிறோம் நான் வித்யா பீடத்துக்கு நான் கிச்சனுக்கு போகிறேன் நான் வந்து சென்னைக்கு போகிறேன் நான் சாப்பிட்றேன் இப்படிலாம் சொல்கிறோம் சில சமயம் நான் யூஸ் பண்ணுறோம் சில சமயம் என்ன சொல்கிறோன்னா நான் சரியில்லைன்னு சொல்ல மாட்டேன் உடம்பு சரியில்லை போ அப்போது உடம்பு போகிறதா நான் போகிறேனா உடம்பு போகிறதா நான் போகிறேனா ஏன்னா சில சமயம் மாற்றி சில சமயம் என்ன சொல்கிறீங்க நான் போகிறேன் நான் வந்தேன் நான் சாப்பிட்டேன் நான் அதை பண்ணேன்னு சொல்கிறீங்க சில சமயம் என்னென்னா உடம்பு சரியில்லை அப்படிங்கிற அப்போனா நீ சொல் உடம்பு கிச்சனுக்கு போகிறது உடம்பு வித்யாபீடத்துக்கு போகிறது உடம்பு தூங்க போகிறது உடம்பு குளிக்கிறது அப்படின்னு சொன்னேன் அது என்ன சாமியார்கிட்ட போய் இருந்த புத்தியும் போச்சும்பான் கொஞ்சம் நாள் நல்லா கொஞ்சம் நாள் முன்னாடி நல்லா இருந்தது இவர் போய் கேம்புக்கு போகிறேன் ரெண்டு மாதம் போயிட்டு வந்தார் நல்லா ஏதோ கொஞ்சம் நல்லா யோசிச்சுட்டு இருந்தால் அதுவும் போயிடுத்துப்போம் மாற்றி மாற்றி பேசுகிறாம்பா அப்படின்னு சொல்லுவோம் அப்போ சில சமயம் இந்த உடம்பை நான்கிறோம் சில சமயம் இந்த உடம்பை என்னதுங்கிறோம் என்னதுங்கிறது சரியா நான்கிறது சரியாங்கிறது கேள்வி ஏதோ விவகாரத்துக்காக சொல்லலாம் ஆனால் என்னதுங்கிறது தான் எப்போவும் சரி அதுக்காக வேண்டி இனிமேல் வந்து இந்த கட்டை இங்கே போகிறதுன்னா சாதாரணமாக பேசுப்பா இந்த கட்டை கிட்டே எல்லாம் சொல்லாது எப்படி பேசுகிறாங்களோ அப்படியே பேசு ஓன் ஞானத்தை உள்ளே வச்சுக்கோ வெளியில் சொல்ல வேண்டும் ஓன் ஞானத்தை உள்ளேயே வச்சுக்கோ நீ உனக்கு ஞானம் இருக்குதுன்னு எங்களுக்கு தெரிய வேண்டிய அவசியம் இல்லை உனக்கு தெரிஞ்சால் போகிறோம் உன் ஞானம் ஆனால் நீயே வச்சுக்கோ கட்டை கிட்ட குட்டை என்னெல்லாம் சொல்லிகிட்டு இருக்காதேப்பா சாதாரணமாகவே பேசு பேசுகிறபோது சாதாரணமாக பேசணும் ஜென்ரலாக நார்மலாக எல்லோரும் அஜ்ஞானிகள் எல்லோரும் விவகாரம் பண்ணுற மாதிரி தான் பண்ணணும் அதுக்காக நமக்கு ஞானம் இருக்குதுன்னு இன்னொருத்தர் காமிச்சுக்கா இந்த கட்டை அன்றைக்கி என்ன பண்ணிட்டு தெரியுமா அப்படின்னா அதே எதுக்கு சொல்கிறேன் நீ இந்த கட்டை என்னத்தையுமே பண்ணிவிட்டு போகிறது அதுதான் கட்டையாச்சே பாயிரூரில் போடு சூக்ஷ்மதரிசிபிகி திருஷ்யத்தே சூக்ஷ்மதரிசிபிகா ஸ்தூல தரிசிபிகி நான் திருஷ்யத்தேன்னு அர்த்தம் இதில் தெரியறது ஸ்தூலத்தை கிராஸை பார்த்துட்டே இருக்கிறவனுக்கு சட்டில் எங்கே முடியும் சூக்ஷ்மத்தை தரிசனம் பண்ணுறவனுக்கு தான் இது தெரியும் ஸ்தூலத்தை தரிசனம் பண்ணுறவனுக்கு இது தெரியாது எப்போ பார்த்தாலும் நம்ம வந்து லௌக்கிகமான விஷயங்களையே பார்க்கணும்னு நினைக்கிறோன்னு வச்சுக்கோம் இந்த சூக்ஷ்மத்தை தான் தரிசனம் பண்ணணும் திருஷியரிசிபி நிறைய அவர்களுக்கு தெரியறது புத்தியா திருஷ்யத்தை புத்தியினால் தெரிந்து கொள்ளப்படுகிறது அறிவால் உணர்கிறார்கள் புத்தியினாலேன்னு சொல்றார் புத்தின் சங்கராச்சார சொல்ற சம்ஸ்கிருத புத்திங்கிறார் பண்பட்ட புத்தி சாஸ்திரம் கேட்டு கேட்டு கேட்டு பழக்கப்பட்டு போன புத்திங்கிறார் சம்ஸ்கிருத அந்தக்கரணம் சூக்மையா புத்தியா சூக்மதரிசிபிகினா நுண்மையானதை உணர விரும்புகின்றவர்களால் நுண்மையான நுண்ணறிவால் ஒருமுகப்பட்ட நுண்ணறிவால்கிறார் அக்ரியையா புத்தியா அக்ரியான்னா ஒருமுகப்பட்ட புத்தி வேற எதுலையும் இல்லை பரிபூர்ண வைராக்கியம் எனக்கு வேண்டாம் செல்ஃபோன் டோட்டலி ஆஃப் கான்டாக்டே கிடையாது போகிறபோது யார் என்கூட வரப்போகிறா ஒன்று தீ காதற்ற ஊசியும் வராதுக்கான் கடைபிடிக்கணும் செல்ஃபோனாக வரப்போகிறது ஒன்றும் வராது அப்படி இருக்கிற போது நான் அதுக்கு வழியை தேடுறேன் அப்படின்னு சொல்லி சூக்ஷ்மமான புத்தினால் அக்ரேயா புத்தியா சூக்மதரிசி பிகிங்கிறது கர்த்தா ஆக நுண்மையான விஷயத்தை காண விரும்புகின்றவர்களால் காண்பவர்களால் நுண்மையான அறிவால் ஒருமுகப்பட்ட நுண்ணறிவால் அதுக்கு தான் நம்ம நிறைய புண்ணியத்தை பண்ணி பண்ணி சம்பாதிக்கிறோம் நிறைய புண்ணியத்தை சேர்க்கிறோம் அவங்க ஊரில் வந்து ஓடி ஓடி பணத்தை சேர்த்து சேர்த்து பேங்கில் போட்டு பார்த்து பார்த்து சந்தோஷப்பட்டுகிட்டு இருக்கான் நம்ம வந்து காலையில் புண்ணியம் பண்ணுவோமா மத்தியானம் புண்ணியம் பண்ணுவோமா எத்தனை புண்ணியம் பண்ணுறதுன்னு பார்த்துட்டு இருக்கோம் எவ்வளவு மேக்ஸிமம் இந்த ஜென்மாக்குள்ளே புண்ணியம் பண்ண முடியுமோ அத்தனை புண்ணியத்தை சம்பாதிச்சு வச்சுன்றது புண்ணியம் என்ன வேணாலும் கொடுக்கும் பணம் என்னத்தையும் கொடுத்துடாது ஆ புண்ணியத்தை சம்பாதிச்சிட்டோம்னா புண்ணியம் பணத்தை கொடுக்கும் புண்ணியம் சுகத்தை கொடுக்கும் புண்ணியம் ஞானத்தை கொடுக்கும் புண்ணியம் எல்லாத்தையும் கொடுக்கும் அதான் ஜனங்களுக்கு புண்ணியம் சம்பாதிக்கணுங்கிறதுக்கு புண்ணியம் இல்லை புண்ணியம் சம்பாதிக்கணுங்கிற ஆசை வர்றதுக்கே புண்ணியம் ஆனோம் எத்தனை ஜப்பம் பண்ணுறோமோ அவ்வளோ புண்ணியம் ஏன்னா புண்ணியம் கண்ணுக்கு தெரிய மாட்டேங்கிறது அதனால தான் புண்ணியத்தில் ஆசை வரமாட்டேங்கிறது பணம் வந்து கண்ணுக்கு தெரியறது பணத்தால் என்ன வாங்க முடியுங்கிறது தெரிகிறது அதனால் பணத்தில் இருக்கிற ஆசை போக மாட்டேங்கிறது ஆக இது ஒருமுகப்பட்ட மனசு நுண்மையான மனசுன்னு சொன்னால் வைராகியத்தோடு இருக்கிற மனசு எல்லாம் எனக்கு வேண்டாம் புருஷார்த்த நிச்சயம் தெரிஞ்சு போச்சு அதுக்கு அனுகிரகம் வேணும் திருஷ்யத்தை அவர்களால் அறிந்து கொள்ளப்படுகிறது சங்கராச்சாரியரோட கமெண்ட்ரிலாம் சிலதெல்லாம் இருக்கு இங்கே இங்கே நிறைய ரொம்ப அழகாக சொல்கிறார் அவர் நனு கதிஷேத் அகத்தியாபி பவித்தவியம் பரமபதத்தை அடைவது என்றால் அடையப்பட்டது மீண்டும் திரும்புமே எது பிராப்பியம் தது அனித்யம் விஷ்ணுவின் பரமபதம் அடையப்படும் என்று சொன்னால் அப்புறம் அது அங்கிருந்து ஏன் ஏற்கனவே நான் அடைஞ்சிருந்து ஒரு திரும்பி வந்துட்டேனோ சந்தேகம் வருமே ஆஹா விஷ்ணுவின் பரமபதம் அடையப்படுகிறது என்று சொன்னால் விஷ்ணுவின் பரமபதத்திலிருந்து நான் திரும்பி வர மாட்டேன் என்பதற்கு என்ன உறுதி ஆக வே கதிஷேத்து ஆகத்யாபி பவித்தவியம் கதம் எஸ்மாத் பூயோன ஜாயத்து மறுபடியும் பறக்க மாட்டான்னு சொல்கிறது லாஜிக்கலாக இல்லையே நம்ம அனுபவம் என்ன எது அடையப்படுகிறதோ அது நிரந்தரம் அல்ல சம்யோகா இன்னொரு இடத்துல சொல்லப்பட்டிருக்கு சம்யோகாஹா விப்ரயோகாந்தாக எதெல்லாம் சேருமோ அது பிரிவில் தான் முடியும் சாஸ்திரம் அது யூனியன் பிகம்ஸ் செப்பரேஷன் செப்பரேஷன் யூனியனாகிறதும் யூனியன் செப்பரேஷனாகிறதும் கட்சி தனியாக ஆரம்பிக்கிறதும் திரும்ப கட்சியை இணைக்கிறதும் திரும்ப கட்சியை பிரிக்கிறதும் நடந்துட்டு தானே இருக்குது அது மாதிரி விஷ்ணுவின் பரமபதத்தை அடையிறதும் விஷ்ணுவின் பரமபதத்தை விட்டு வெளியில் வர்றதும் திரும்பவும் விஷ்ணுவின் பரமபதத்தை அடையிறதுமா போயிடுமே புரியுறதா லாஜிக் நான் விஷ்ணுவின் பரமபதத்தை அடைஞ்சுட்டேன்னா விஷ்ணுவின் பரமபதத்துலேருந்து நான் வரமாட்டேங்கிறதுக்கு என்ன கேரண்டி இல்லை நம்புன்னா சும்மா நம்பிக்கையெல்லாம் ஓரளவுக்கு வச்சுக்கலாம் லாஜிக்கும் வேண்டியிருக்கு ஓவர் நம்பிக்கையும் கூடாது ஓவர் லாஜிக்கும் ப்ராப்ளம் அதாவது நியாயத்தில் அதிகமாக போனாலும் அந்யாயம் அதுக்காக வேண்டி நம்பிண்டே இருந்து ஓவராக நம்புன்னு சொன்னாலும் அதுவும் ப்ராப்ளம் எல்லாத்தையும் பேலன்ஸ் பண்ணி ஆகணும் ஆகவே சங்கராச்சர் சொல்கிறார் இதை வந்து அதில் வந்து இப்படி இல்லை இப்படி சொல்லியிருக்கு நான் சர்வசிய பிரத்தேகாத்மத்வாத்து அவகத்திரேவ கதிரித் உபச்சரியத்தை எல்லாம் பிரத்யேகாத்மா தான் சொல்கிறது நான் எல்லாத்துக்கும் உள்ளே இருக்கிற உள்ளே இருக்கிற ஒரு வார்த்தைக்காக சொல்கிறோம் புரிஞ்சின பிறகு உள்ளேயாவது வெளியேவாது உள்ளே வெளியே என்பதே கற்பனை இன் அவுட் என்பது இமேஜினேஷன் தான் எல்லாம் ரிலேட்டிவ் தானே இப்போ வந்து இந்த கட்டடத்துக்குள்ளே அப்படின்னு நம்ம சொல்லலாம் கட்டடத்துக்கு வெளியிலேங்கலாம் அப்புறம் வந்து ஆசிரமத்துக்குள்ளே கட்டடம் இருக்குதுன்னு சொல்லலாம் கட்டடத்துக்குள்ளே வந்து டேபிள் இருக்குதுன்னு சொல்லலாம் உள்ளே வெளியேங்கிறது ரிலேட்டிவ் எதுக்கு உள்ளே எதுக்கு வெளியேனா அதுக்கு வெளியே இதுக்கு உள்ளேங்கணும் இந்தியாவுக்குள்ளே தமிழ்நாடு இருக்குது தமிழ்நாட்டுக்கு உள்ளேன்னு சொல்ல வேண்டியிருக்கு தேனி இருக்குதுன்னு சொல்ல வேண்டியிருக்கு வெளியேன்னு சொல்லணும் பாருங்கள் உள்ளே வெளியேங்கிறது சரியில்லை ஏதோ விவகாரத்துக்காக பேசின்னு இருக்கும் இதுக்கப்புறம் நார்மலாக இருக்கும் ஞாபகம் வச்சுங்க சுவாமிஜி கிளாஸ் எடுத்துகிட்டா இருந்தாலும் இனிமேல் மாற்றி மாற்றி பேசணும்னு நினச்சிக்காங்க நார்மலாக சாதாரணம் ஒன்றும் தெரியாத மாதிரியே இருக்கும் ஒன்றும் தெரியாமல் இருக்கிறது தான் ஞானம் எல்லாம் தெரிஞ்சுன்னுட்டு ஒன்றும் தெரியாத மாதிரி இருக்கிறது தான் ஞானத்துக்கு அடையாளம் தான் இப்படி சொல்லியிருக்கு ஹாஸ்திரத்தை சொல்றேன் ஜடவல் லோக ஆச்சரே ஒன்றும் தெரியாத மக்கு மாதிரி விவகாரம் பண்ணிக்கோங்கிற எல்லாம் தெரிஞ்சு வச்சுக்கோ ஆனால் நீ வந்து தர்மமாக விவகாரம் பண்ணு உன்ன பெருசாக நீ தெரிஞ்சு காட்டிக்கணும்னு அவசியம் இல்லை இருக்கு ஆக கத்தி அவகதி ரீத்தியே அவகத்திரேவ கத்திரித் உபச்சரியத்தை புரிஞ்சிக்கிறதா இங்கே கத்தின்னு சொல்கிறோமே தவிர அடையிறதுங்கிற அர்த்தத்தில் சொல்லலை அப்படிங்கிறார் பிரத்யேகாத்மத்வஞ்ச தரிசிதம் இந்திரிய மனோபுத்தி பரத்வேன இந்திரியங்களை காட்டிலும் மனம் புத்தி என்று சொல்லி ஆத்மாவாகத்தானே உபதேசம் செய்தது அப்படிங்கிறார் யோகி கந்தா சா அகதம் அப்பிரத்யக்ரூபம் கச்சதி அனாத்ம பூதம்னா விபர்யேன போரவன் வந்து போரவன் திரும்ப வருவான் அது அனாத்மாவை தான் அடைய முடியும் அனாத்மாவில் தான் அனாத்மா விட்டு தான் விலக முடியும் ஆத்மாவை விட்டு போகவும் முடியாது ஆத்மாவை அடையவும் முடியாது ஆத்மா ஆத்மாவை விட்டு விலகவும் முடியாது ஆத்மாவை அடையவும் முடியாது என்னன்னா அடையவும் முடியாது என்னன்னா விட்டு விலகவும் முடியாது உடம்பை விட்டு நான் விலகலாம் உடம்போடு நான் சேரலாம் ஆனால் என்னை விட்டு நான் விலக முடியாது என்ன போய் நான் அடைய முடியாது ஆத்மாவே ஆத்மாவே ஆத்மாவை அடையாது ஆத்மா ஆத்மாவிலிருந்து விலகாது அதுதான் இந்த விஷயம் இந்த நான் பொண்ண சௌரியமாக இருக்கும் ஆத்மான்னா அது என்னமோ த கற்பனை விட ஆரம்பிச்சிருவோம் ஆக அதை சொல்லிவிட்டு சங்கராச்சார் அதி கம்பீரா துறவ காஹ்யா விசித்ராச்ச இயம் மாயா சங்கரபாஷ்யம் இந்த இடத்துல எழுதுறார் அஹோ என்ன பாருங்கோ எல்லாம் அதுவாகவே இருந்துட்டு எல்லாம் தேடுறானே அப்படிங்கிறார் அஹோ அதி கம்பீரா துறவ காஹ்யா மாயா இந்த மாய இருக்கே ரொம்ப விசித்திரம் இதை புரிஞ்சிக்க முடியல அதி கம்பீரா ரொம்ப ஆழமாக இருக்குது மாயா எதயம் சர்வோஜந்து அனைத்து உயிர்களும் பரமார்த்ததா பரமார்த்த சதத்துவோப்பி ஏவம் போத்தியமான அகம் பரமாத்மா இது ந கிருண்ாதி இவ்வளவு நம்ம கஷ்டப்பட்டு என்ன சொன்னாலும் அது புரிஞ்சிக்க மாட்டேங்கிறான் அப்படிங்கிறார் காரணம் என்னென்னா மாயா அப்படிங்கிறார் அறியாமை மாயா எங்கேயோ தேடின்று இருக்கான் கடவுளை தேடிகின்றே இருக்கான் கடவுளே தேடினா கடவுளுக்கு என்ன உண்டு தேடிகிட்டே இருக்க அனாத்மானம் தேகேந்திரியாதி சங்காத்தம் ஆத்மனா திருஷ்யமானமபி டட்டாதிபத்து ஆத்மத்வேன அஹம் அமுஷ்ய புத்திரா இது அனுச்சியமானோபி கிருண் அது சொல்லாட்டாலும் நான் மனுஷனுக்கு சொன்னாலும் ஆத்மானு புரிஞ்சுக்க மாட்டேங்கிறாங்கிறார் இவனுக்கு சொல்லிக் கொடுக்கவே வேண்டாம் நான் மனுஷியன்னு யாரும் சொல்லிக் கொடுக்கவே வேண்டாம் ஆனால் மனுஷன் நினச்சிக்கிறான் நம்ம சொல்கிறோம் நீ மனுஷன் இல்லை நீ பிரமன் அப்படின்னு நம்ம சொல்றோம் எத்தனை தான் சொன்னாலும் அவனுக்கு அது விளங்கலை மாய இங்க தான் விளையாடுறதுங்கிற உண்மை இதுதானே அமுஷ்ய புத்திரஹா இது அனுச்சியமானோபி சொல்லாட்டாலும் புரிய நூனம் பரஸ் செய்வ மாயையா மோமுகமான சர்வோ லோகா பம்ப்ரமீதி பம்ப்ரமீதி ரொம்ப பிரமையில் உழழுகிறார்கள் ஆக அந்த மாயா சக்தினால்தான் தான் கிருஷ்ணரே சொல்கிறார் தெய்வி ஹேஷா குணமயி மம மாயா துரத்தியா மாமேவ ஏ பிரபத்தியந்தே மாயா மே தாம் தரந்தித்தே ஆக என்னை சார்ந்திருக்கிற இந்த மாயை புரிய விடமாட்டேங்கிறது அது ஈஸ்வரன் சொல்கிற மாதிரி இருக்குது ஆனால் தத்துவம் பார்த்தோம்னா புரியும் அதனால் கிருஷ்ணர் கோட் ஏழாவது அத்ய ஒன் ஒன்பதாவது அத்தியாயம் இருபத்தஞ்சாவது ஸ்லோகத்தை மேற்கோள காற்றர் நாஹம் பிரகாஷ்வச மாயாவ சரியான கொட்டேஷன் நான் என்ன இந்த ஸ்லோகம் பாருங்க ஏஷ சர்வேஷு பூத்தேஷு குடோத்மா प्रकाशते திருஷ்யத்தை யகிரையா புத்தியா சூக்மையா சூஷ்மதர்ஷிவி சங்கராச்சார என்ன சொல்ல விரும்புகிறாருன்னா பரமாத்மா தனக்கு அந்நியமா இருக்கிறார்னு இவன் நினைச்சுட்டு இருக்கிறதா மாயங்கிறார் பரமாத்மாவாகவே இவன் இருக்கான் இருந்தாலும் பரமாத்மா தனக்கு அந்நியமா இருக்கார் நினச்சிட்டு இருக்கான் இவன் துவைத்தி பக்தன் தர்மிஷ்டன் குணவான் ஆனால் அஜானி எப்படி அதுதான் இவர் சொல்ற சாதாரணமாக இருக்கிற பாமரனை பற்றி பேசலையே இதைத்தான் கஷே இதில் வரப்போறது பதிமூணா அத்தியாயத்தில் பகவத்கீதையில் வரப்போகிறது இப்போ நமக்கு ஒருவேளை கட்டோபனிஷத் முடிஞ்சால் நான் எடுக்கணும்னு நினச்சின்னு இருக்கேன் பதிமூணா அத்தியாயம் சங்கரபாஷந்தம் தான் எடுக்கணும்னு நினச்சிட்டு இருக்கேன் அது முடிஞ்சால் முடிஞ்சபோது எடுப்போம் இந்த கட்டோபனிஷத் பூர்த்தியான பிறகு அங்கே இந்த க்ஷேத்தஜன் மாம் வித்தி தான் மெயின் இதம் கவுந்தேய க்ஷேத்திரமித்யபிதீயத்தே இந்த சரீரத்தை க்ஷேத்திரம் என்று சாஸ்திரம் பெரியோர்கள் சொல்லுகிறார்கள் இந்த கஷேரமாகிய சரீரத்துக்குள் இருந்து கொண்டு இந்த க்ஷேத்திரத்தை எவன் அறிகிறானோ அவன் க்ஷேத்ரன் என்று சொல்லப்படுகிறான் க்ஷேத்ரம் ஜானாதி இஷேத்திரா ஷரீரம் ஜானாதி இரீரஜா அப்படின் போடலாம் ஆனால் அடுத்தவர்கள் சொன்னார் க்ஷேத்ஜன் சாப்பி மாம் வித்தி சர்வக்ஷேத்திரேஷு பாரத அந்த கஷேத்திரன் நானேங்கிறர் நானே சொன்ன உடம்பு கஷேத்திரம் இந்த உடம்புக்குள்ள இருந்து இந்த உடம்பை தெரிஞ்சுக்கிறவனுக்கு பேரு கஷேத்திர பேரு அந்த கஷேத்திரன் நான் தான் சொன்ன ருத்ரத்திலேயே பார்க்கிறோம் பதஜே நமஹ கஷேத்ரா பதயே நம கஷேத்ராங்கிறது பகுவச்சனம் பதயங்கிறது ஏகவச்சனம் கேத்திரானாம் எல்லா கேத்திரங்களுக்குள்ளும் எல்லா சரீரங்களுக்குள்ளும் பத்தி ஒருவன்தான் அதுதான் இந்த நான் இறைவன் அங்கேதான் துவைத்தம் பலமாக இருக்கு நான் என்ன இருந்தாலும் கடவுள் கடவுள் தான் நான் நான் தான் நான் அல்பம் அவன் பெருசு நான் தூசுல தூசுல தூசுல தூசுல மட்டம் அவர் பெருசுல பெருசுல பெருசுல பிரிசில பெருசுல பெருசு இது இது என்ன ஆகிடுறதுன்னா இது இது நல்லாது தான் நல்ல குணந்தான் இல்லைன்னு சொல்லலை ஆனால் என்னென்னா இது கடைசி வரைக்கும் இப்படி இருக்கக்கூடாது அவனே நான் நானே அவன் சோகம் அஹம்சா அதை பூர்த்தி பண்ணணும் ஃபுல் ஸ்டாப் வைக்கணுங்கிறார் இல்லாட்டி பக்தியினுடைய பிரயோஜனம் இறைவனும் நானும் வேறல்ல என்று உணர்ந்து கொள்வதே ஆகும் அதை தான் இந்த இடத்துல சொல்கிறார் இங்கே தான் மாய விளையாடுறதுங்கிறார் ரொம்ப ஞானி நாம் தேவி பகவதி ஹிசா பலாதாகிருஷ்ய மூகாய மகாமாயா பிரயச்சதி தேவி மகாத்ம சொல்லுகிறது அதுக்கு வேற வேற அர்த்தங்கள்லாம் இருக்கு இருந்தாலும் இந்த காண்டெக்ஸ்டில் கடவுளையும் தன்னையும் வேறையா நினைக்கிறதா மாயைங்கிற சங்கராச்சாரர் மாயையினுடைய பலம்ங்கிற கடவுளும் நானும் ஒன்று என்று புரிந்து கொள்ள விடாமலிந்த மாயை இப்படி பண்ணுகிறது அப்படிங்கிறது ஆ நாகம் பிரகாஷ சர்வசிய யோக மாயா சமாவா மூடோயம் நாபிஜானாத்தி லோகோ மாமஜம் அவ்யம் ஆக இந்த ஒன்பதாவது அத்தியாயம் ஸ்லோகத்தை பார்க்கணும் ஆஹ சூக்மையா சூக்மதரிசிபி இப்போ இந்த ஸ்லோகத்திலேருந்து மந்திரத்திலேருந்து என்ன தெரிஞ்சுட்டோன்னா அதாவது இது விஷ்ணுவின் பரமபதம் என்பது நமது ஸ்வரூபந்தான் இது இங்கே தான் இருக்குது இங்கேன்னு ஒரு வார்த்தைக்காக சொல்கிறேன் டீச்சிங்காக சொல்கிறேன் நான் தான் அது ஆனால் அது அடையணும்னு நினைக்கக்கூடாது ஆனால் இது சூக்ஷமாக புரிஞ்சுக்கணும் இன்னும் சு சிம்பிளாக சொன்னால் பரமபதம் என்பது ஆத்மாவே விஷ்ணுவின் பரமபதம் என்று புரிந்து கொள்ள வேண்டும் அடைய முடியாது இது வந்து தேச விசேஷம் இல்லை ஸ்தான ஒரு இடம் இல்லை இது ஒரு இடத்துல ஒரு காலத்தில் ஒன்றை அடையிறதுங்கிறது கிடையாது செத்த இந்த ஜீவாத்மா கிளம்பி ஒரு வருஷம் ட்ராவல் பண்ணி அப்புறம் வந்து ப பரமபதத்துக்கு வாசலுக்கு போய் அங்கே காத்துன்னு இருந்து அப்புறம் ஜெய விஜயன் வந்து கூட்டின்ட்டு போய் உள்ளுக்குள்ளே பெருமாள்கிட்ட கூட்டின்னு போகிறதுங்கிறதெல்லாம் மந்த அதிகாரிக்கு பாடம் சொல்கிறது உத்தம அதிகாரிக்கு ஆத்மாவாகவே அது இருக்கிறது என்று சொல்ல வேண்டும் தத்து ம் அசி அயம் ஆத்மா பிரம்ம அகம் பிரம்ம அஸ்மி பிரஜியானம் பிரம்ம பிரஜானம்னா என்ன கான்ஷியஸ்னஸ் சைத்தன்யம் பிரம்ம உணர்வே பிரம்மம் ஆராய் உணர்வு நீ என்றான் அப்போ உணர்வே பிரம்மம் சரி இதை பண்றதுக்கு என்ன பண்றது சாதனை பண்ணு நிதி தியாசனம் சொல்றார் இதுவரைக்கும் உபதேசம் பண்ணியாச்சு இனிமே தியானம் பண்ணுங்கிறார் இப்ப சொல்லி கொடுத்தாச்சு இந்திரியங்களை காட்டிலும் மனசு மனசை காட்டிலும் புத்தி புத்தியை காட்டிலும் ஹிரண்யர்பன் இரண்ய கர்ப்பனுக்கு மே ஹிரண்ய கர்ப்பனுக்கும் மாயா மாயையை காட்டிலும் பிரம்மன் அதுக்கு அதுதான் முடிந்தது அதுதான் அறிந்து கொள்ளப்பட வேண்டியது அது நமது ஸ்வரூபம் சர்வம் பிரம்மமயம் சர்வம் சைத்தன்யமயம் அடுத்த மந்திரம் யச்சேத் வாங் மனசி பிராஜ தச்சேத் ஆமையேமனி தே ஆமன ஞானம் ஆத்மனி மகதினி யச்சேத் ஆத்மனி சும்மா இருப்பதுவே சுட்டற்ற பூரணம் சும்மா இருக்கிறது என்னன்னா ஒன்றும் பண்ண வேண்டாம் இருக்கணும்னா என்னென்னா புரிஞ்சுக்கணும் புரிஞ்சுண்டா அதுக்கப்புறம் ஒன்று பண்ணணும்னு தோணாது ஒன்று கூட படித்தோம் ஐ வாண்ட் ஹாப்பினஸ் அப்படின்னு ஒருத்தர் கேட்குறார் ஐ வாண்ட் ஹாப்பினஸ் அப்படின்னு ஒரு மகாத்மாக கிட்ட கேட்குறார் உடனே அந்த மகாத்மா சொல்றார் ரிமூவ் ஐ அண்ட் வாண்ட் அப்படின்னா புரியுறது இல்லையா பிகாஸ் ஐங்கிறது ஈகோ வாங்கிறது டிசையர் ஈகோவையும் டிசையரையும் ரிமூவ் பண்ணிட்டியானா ஹாப்பினஸ் ஐ வாண்ட் ஹாப்பினஸ் அப்படின்னா ரிமூவ் ஐ ஈகோ தி ego I, the desire want. ரெண்டும் நீ ரிமூவ் பண்ணிட்டியானா happiness ஆல்ரெடி இருக்கு நீ எனக்கு ஐ வாண்ட்டு போடுற அது உபநிஷத்து வழி சொல்கிறது இப்போ இங்கே சொன்ன பாடத்தோடய ஆர்டரில் என்ன சொல்கிறார் பிராஜ்யஹா பிராஜ்யஹான என்ன அர்த்தம் இப்படி கட்டோபனேஷத்தை இத்தனை மந்திரத்தை படித்தவன் அர்த்தம் இந்த மந்திரத்தை ஒழுங்காக முமுக்ஷுவாக இருந்து ஜிக்யாசுவாக இருந்து படிக்கணும் தயானு சுவாமி சொல்லுவார் அதாவது வந்திருக்கிறவங்களுக்கெல்லாம் நான் பாடம் சொல்லலை கேட்குறவங்களுக்கு பாடம் சொல்கிறேன் பேர் நிறைய பேர் இருக்கலாம் எத்தனை பேர் கேட்குறாங்கன்னு தெரியணுமே உட்காந்துருக்கிறதுனால கேட்குறாங்கன்னு அர்த்தம் ஆகிடுமா நான் இது உங்களைலாம் தப்பாக நினைக்கல எல்லோரும் நிறைய பேர் உட்காந்துருக்காங்கன்னா உட்காந்துருக்கிறவங்கெல்லாம் கேட்டுன்ட்ருக்காங்கன்னு அர்த்தம் ஆகிடுமா சொல்ல முடியாது அது உங்களுக்கு தான் தெரியும் உள்ளாட்டி ஒரு ஒருத்திட்டையே இன்டர்வியூ பண்ணோம் நீங்கள் நிஜமாக கேட்டுன்ட்ருக்கீங்கள அப்போ சொல்லுங்கள் பாப்பா நான் இது வரைக்கும் என்ன சொன்னேன்னு பக்கத்தில் இருக்கட்டும் அடுத்த கிளாஸுக்கு வரக்கூடாது அதனால தான் கொஞ்சம் வந்துட்டுருக்கீங்க நான் ஒரு கேள்வி கேட்டேன் அத்வைதந்தான் நான் ஒருத்தந்தாக இருப்பேன் இப்போ இதுக்கு எதுக்கு சொல்கிறோன்னா இந்த முமுக்ஷு கேட்குறேன் பிராஜ்யனுங்கிற பிராஜ்ய சப்தத்துக்கு அர்த்தம் சொல்கிறேன் பிராஜ்யா பிரகர்ஷேன சர்வம் ஜானா தீ தி நல்லா படித்து வச்சிருக்கான் அதாவது நிறைய ச பணம் சம்பா பணத்தை அதாவது வேண்டிய செக்யூரிட்டியை பார்த்தாச்சு சுகமெல்லாம் பார்த்தாச்சு அதிலெல்லாம் வைராக்கியம் வந்துடுச்சு போரும்ப்பா எத்தனையத்தான் சேர்த்து சேர்த்து வைக்கிறது எத்தனையத்தான் அனுபவிக்கிறது அனுபவித்து அனுபவித்து கண்ணு காது மூக்கெல்லாம் தேஞ்சி போயிடுச்சு ஆகையினால இதெல்லாம் வேண்டாம் அப்படின்னு விட்டு புண்ணியத்தையும் கொஞ்சம் பண்ணிவிட்டு புண்ணியத்தையும் விட்டுவிட்டு காலையிலேருந்து சாயங்காலம் வரைக்கும் வேதாந்தம் படிச்சுட்டே இருக்கான் வேதாந்த ஏதோ கிடச்ச பிட்சை சாப்பிட்டு வேதாந்தத்தை படிச்சுருக்கான் ஆ பிராஜ்யான்னு சொன்னால் ஒரு முமுக்ஷு ஜிக்யாசு மோட்சத்தை விரும்பி அதை ஞானத்து ஞானத்தை விரும்பி படிக்கிறான் அவன்தான் பிராஜ்ஞன் அந்த பிராக்யனில் புரிஞ்சுண்டவன் அர்த்தம் இந்த இப்போ இந்த சொன்ன மந்திரங்களை புரிஞ்சுண்டவன் என்ன பண்ணுறது முதல்லனா உக்கார் கண்ணை மூடிக்கோ ஏன்னா கண்ணை திறந்துட்டு இருந்தால் லௌக்கிக விஷயங்கள்லாம் உள்ளே போய்டும் ஆகினால் கண்ணை மூடின்னு உள்ளே ஒரு ப்ரோக்ராம் போட்டு கொடுக்குறாரு வாக்கனசில் ஒடுக்குங்கிற வாக்க மனசுல ஒடுக்குன்னா பேசாதேன்னு அர்த்தம் வாங் மனசி மனசின்னு இருக்கு அது வேதத்தினால் எப்படி இருக்கு மனசி போட்டுக்கணும் தீர்க்கம் சாந்தசம் வாக்க மனசில் ஒடுக்குங்கிற பேச்ச மனசுல ஒடுக்கு அப்படின்னா என்ன அர்த்தம் பேசாதே நிறுத்திக்கோ அடுத்த கிளாஸ் ஓம் சகனாபத்து சகன்கு சக வீரியங்கேஜஸ்வினாவீத்தமஸ்து மாவிஷாவகை ஓம்ாந்திஷாந்தி மூர்த்தியெல்லாம் வாழி எங்கள்மோனி அருள்வார்த்தையன்றும் வாழி அன்பர் வாழி பராபரமே ம் ஷா ஹரி ஓம் ஆகநாஸ்வம